நாங்கள் கைபர் போர் நடந்தவருடன் அவர்களுடன் அடுத்துள்ள சஹ்பா என்ற இடத்தை அடைந்ததும் நபிசல்லு அலிஹ் வசல்லம் அவர்கள் எங்களுக்கு அசர தொழுகை நடத்தினார்கள் தொழுது முடித்ததும் பயண உணவை கொண்டு வரும்படி கூறினார்கள் அப்போது மாவை தவிர வேறு எதுவும் கொண்டு வரப்படவில்லை நாங்கள் சாப்பிட்டோம் குடித்தோம் பின்னர் மகிரிப் தொழுகைக்காக சென்றார்கள் அப்போது வாயை மட்டும் கொப்பளித்தார்கள் ஒழு செய்யாமல் எங்களுக்கு மகிரீப் தொழுகை நடத்தினார்கள்